வணக்கம் நற்றினியின் தொள்ளாயிரத்தி அறுபதாவது செய்திச் சேவை ஜனவரி ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளேடிகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடியஸ் செந்தில்குமார் போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்தம் நேற்று மூன்றாவது நாளாக நீடித்தது பொதுமக்கள் மற்றும் மாணவர்களின் நலன் கருதி போராட்டத்தை வாபஸ் பெறுமாறு சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கேட்டுக் இதனிடையே போக்குவரத்து ஊழியர்கள் இன்று மாலைக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது எதிர்க்கட்சி செயல் தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஊழியர் பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு வலியுறுத்தினார் சத்குரு தியாகராஜரின் நூற்றி ஆராதனை விழா நேற்று திருவையாற்றில் நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் பங்கேற்று பஞ்சரத்ன கீர்த்தனைகளை இசைத்தனா் மாணவர்கள் மரம் மாணவர்கள் மரம் வளர்த்தால் அவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் வழங்கும் திட்டம் பரிசீலனையில் உள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார் பாரதிதாசன் மற்றும் பெரியார் பல்கலைக்கழகங்களுக்கு புதிய துணைவேந்தர்களை ஆளுநர் நியமித்துள்ளார் அந்தமான் அருகே ஏற்பட்டுள்ள புதிய காற்றழுத்து சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கால்நடை தீவன ஊழல் வழக்கில் பீகார் முன்னால் முதல்வர் லாலு பிரசாத் யாதவுக்கு மூன்றரை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது தவறான விளம்பரங்களில் நடிக்கும் பிரபலங்களுக்கு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் புதிய மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சத்தீஸ்கரில் போலீசாா் நடத்திய தாக்குதலில் நக்சலைட் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளாா் இஸ்ரோ புதிதாக ஏவ திட்டமிட்டுள்ள ஜிசாட் பதினொன்று செயற்கைக்கோள் மூலம் கிராமப்புறங்களிலும் இணையதள சேவையை மேம்படுத்த முடியும் என அரசு தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் எண்பதாயிரம் பேராசிரியர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பணிபுரிவதாக ஆதார் மூலம் திரட்டப்பட்ட விவரங்களிலிருந்து தெரியவந்துள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் வடகொரியா நடத்திய ஏவுகணை சோதனையின் போது அந்த ஏவுகணை தவறுதலாக அந்த நாட்டின் மீதே விழுந்து பெருத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக இணையதள பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனிடையே தென்கொரியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வடகொரியா சம்மதம் தெரிவித்துள்ளது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த இந்தியாவும் இந்தோனேஷியாவும் உறுதிபூண்டுள்ளன சீனாவில் இறக்குமதிக்கு தடை செய்யப்பட்டுள்ளதை அடுத்து இங்கிலாந்தில் பிளாஸ்டிக் மற்றும் காகித கழிவுகள் அதிகரித்து வருகின்றன எழுத்தாளர் மைக்கேல் ஒல்ஃப் எழுதிய புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் பொய்யானவை என அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் தனது அதிநவீன மூன்றாவது விமானம் தாங்கி கப்பலை கட்டும் முயற்சியில் இறங்கியுள்ளது வணிகச் செய்திகள் ராஜதானி துராந்தோ உட்பட தொலைதூர ரயில்களில் பிளக்ஸி எனப்படும் சூழ்நிலைக்கு ஏற்ப கட்டணத்தை உயர்த்தி வசூல் செய்யும் முறை கடந்த ஆண்டு ரயில்வேக்கு ஆறுநூற்றி கோடி ரூபாய் லாபம் கிடைத்ததாக மத்திய ரயில்வே துறை இணையமைச்சர் தெரிவித்துள்ளார் பொதுத்துறை நிறுவனமான கோல் இந்தியாவின் உற்பத்தியை நடப்பு நிதியாண்டில் அறுபத்தி மூன்று கோடி டன்னாக உயர்த்த இலக்கை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட காப்பீட்டு நிறுவனங்கள் பிளாக் செயின் எனும் திட்டத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன சிட்பன் மோசடியில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அரசு எச்சரித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் கேப்டன் நகரில் நடைபெற்று வரும் தென்னாப்பிரிக்கா முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தனது முதலாவது இன்னிங்ஸில் இருநூற்றி ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது உலக ராபிட் செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற விஸ்வநாதன் ஆனந்துக்கு சென்னையில் பாராட்டு விழா நடைபெற்றது பிரிட்டிஷ் ஜூனியர் ஒபன் ஸ்குவாஷ் போட்டிகளில் நான்கு இந்தியர்கள் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் கே வி ஆனந்த் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் புதிய படம் ஒன்றில் பிரபல ஹிந்தி நடிகர் அமிதாப் பச்சனை நடிக்க வைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிட நிதிக்காக மலேசியாவில் நடைபெறும் கலைவிழாவில் ரஜினி கமல் ஆகியோர் பங்கேற்கின்றனர் மாதவன் நடிக்கும் புதிய படம் ஒன்றில் அவருக்கு வில்லனாக ஹாலிவுட் ஸ்டன் நடிகர் கிரேக் புரிச் நடிக்கவுள்ளார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்